ம் அண்டமமலாக்காரம் வேனராச்சரம் தின தைபுரவே நம அந்த नमो ி மஹ நமோருளவரனப்பகோவ்வாஹமிரயம் सकृत्भाष धर्मो धास्वभावत गौडपदाचार्यर् शास्त्र सारा न उपदेश शास्त्र ज्ञान சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்யம் அந்த அது ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னா என்ன அகம் அகம் காரண காரியவிலட்சண துரிய ஷுத்தச்சைதம் அஸ்மி இதுதான் தாற்பயம் அது மாத்திரமில்லை இந்த காரண காரிய விலட்சண துரிய சுத்த சைதன்ய வெத்திரிக அதுக்கு வேறாக ஒரு வஸ்துவும் கிடையாது இருக்கிறதெல்லாம் மாயக்காட்சி பொய்த்தோற்றம் சாச்சவிதே மாயோபமம் மாயோபமம் சர்வம் சர்வம் மாயோபமம் சாச்ச மாயா நவித்தியதே எல்லாம் பார்த்துட்டோம் இந்த ஞானத்தினுடைய நமக்கு எப்போ அந்த பிரயோஜனத்தை பற்றி ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும் எதுக்காக நாம் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறோம் நமக்கு இந்த பிரயோஜனம் தேவைப்படுது என்ன பிரயோஜனம் இந்த வீட்ட சோகம் அகாமம் அபயம் இந்த பிரயோஜனம் தேவைப்படுகிறது வாழ்க்கையில் நமக்கு அச்சம் இருக்கு ஆசைகள் நிறைய இருக்கு அது மாத்திரம் இல்லை அப்புறம் சோகம் இருக்கு கவலைப்படுறோம் கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கல ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் ஆசைப்பட்டு அடைஞ்சதெல்லாம் போயிடுமோன்னு ஒரு பயம் இதெல்லாம் என்னன்னா துவைத்த சத்தியத்துவ புத்தியினால ஏற்படுது இந்த துவைத்த சத்தியத்துவ புத்தி பலமாக இருக்கிறதுனால நமக்கு ஆசா பாஷ் காமக்ரோத பராணே காமோகா அனையான் என்று தைவசம்பத்த விபாக சுடி ஆசா பாஷா நூற்று கணக்கான கவுண்ட்லஸ் டிசைர்ஸ் எல்லாம் சொல்லி பத்தாக எல்லா நிறைய பந்தங்கள் பாண்டேஜ் சொல்றோமே எல்லா பத்தாக மனசுல எப்படி இருக்குன்னா ஒரே ஆசையும் கோபமும் தான் இருக்கான் காமக்ரோத பராயணாக இந்த ஆசையும் கோபத்தையுமே வளர்த்திக்கிட்டே இருக்கான் அதே வாழ்க்கை லட்சியமா க எவ்வளவு கோபப்பட முடியுமோ கோபப்படுறான் எவ்வளவு பேராசப்படணுமோ படறான் அப்புறம் என்னன்னா இன்னும் நிறைய அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஈகந்தே காமபோகார்த்தம் வயசு தொண்ணூறு ஆனாலும் இதுல வைராக்கியம் வர்றதில்ல அதுக்காக என்னன்னா சரி நியாயமாவது சம்பாதிச்சு இந்த சுக சுகத்தை அனுபவிக்கிறானா இல்லையா போறலங்குறதுனால அந்நியாய அர்த்த அப்படிங்க அநியாயமா சம்பாதிச்சு இந்த காமபோகத்துக்காக தன்னையும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்து சமுதாயத்தையே குட்டிச் செவுராக்கி அப்படி சொல்லணும் இது எதுக்கு இது இல்லாம போகணும்னா என்ன பண்றதுன்னா இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறதுனால தானே இவ்வளவு அக்கிரமம் பண்றோம் தர்மம் பண்றதுக்கும் காரணம் அக்கிரமம் பண்றதுக்கு முதல் காரணம் உலகத்தை உண்மைன்னு நினைச்சு இந்த சுகத்தை எல்லாம் உண்மையு நினைக்கிறதுனால தானே இவ்வளவு அனர்த்தங்கள் அப்படிதான் நாம ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் வருஷமா இருப்போம் ரொம்ப வேண்டாம் ஐநூறு வருஷமா இருப்போங்கிறது கேரண்டி இருக்கா நாளைக்கு இருப்போங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா சரி அப்படித்தான் பண்றேன் கொஞ்ச நாளைக்கு நிச்சயமா இருப்பேன் பிரம்மாஜி எங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாம் இந்த அனாவசியம் பண்றதெல்லாம் முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை புத்திசாலித்தனம்னு வேற முட்டாள்தனமா பெருமை பெருமைப்பட்டு அது என்ன சொல்றது ஆகினாலும் இதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொன்னார் நேற்று கடைசியா பார்த்தோம் இந்த ஏஷகா தர்மஹா ஸ்வயம் பிரபாத்தி சக்ருத் சர்வதா பிரகாசத்தே இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீர இவைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கின்ற நான் தானே ஒளிர்கிறேன் என்னை ஒளிர்விக்க எதுவும் தேவையில்லை விளக்கை ஒளிர்விக்க மற்றொரு விளக்கு தேவையில்லை சூரியனை ஒளிர்விக்க மற்றொரு சூரியன் தேவையில்லை அதை போலவே என்னை பிரகாசப்படுத்த எனக்கு வேறொன்றும் தேவையில்லை நான் மாசற்ற ஜோதி ஜோதிஷாம் ஜியோதி மனஹ மனசா ஜியோதி இந்திரியாணாம் ஜியோதி விஷயாணாம் ஜியோதி சூரியசிய ஜோதிஹி அகம் சூரியனுக்கே பிரகாசத்தை கொடுக்கிறவன் நான் நான் இந்த உடம்போட கூடின நான் இல்லை இந்த உடலையும் எல்லா உடம்பையும் பிரகாசப்படுத்துகிற நான் என்று சொல்லக்கூடிய அந்த பியூர் கான்சியஸ்னஸ் சுத்த சைதன்யம் சக்ருத் சக்ருத்துன சர்வதா இடைவிடாமல் வித் அவுட் கேப் இமைப்பொழுதும் எப்படி இருக்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் மாசற்ற ஜோதி நீங்காதான் இல்லை நீங்காதவனாக நான் இருக்கிறேன் கடவுள் வேற என்ன நான் வேற கிடையாது கடவுள் எனக்கு அந்நியமா இல்லை அவருக்கு அந்நியமா நான் இல்லை ஞானி து மேமதம் என்னது பகவான் சொன்னார யோமான் பசியதி சர்வத்திர சர்வஞ்சம் அஜி தஸ்ய அகம் ந பிரணியாமி சச்ச மே ந பிரணி அவன் என்னை விட்டு விலகுவதில்லை அவனை விட்டு நான் விலகுவதில்லைன்னார் ஆறாவது ஏன்னா அவனும் நானும் வேற எப்படி விலகிறது விலகிறதுக்கு ரெண்டு பொருள் இருந்தா தானே துவைத்தம் இருந்தா விட்டு நாம விலகிடுவோம் நம்மளை விட்டு கடவுள் விலகி இருக்கிறதாகவும் நாம நினைச்சுப்போம் ஆனா கடவுள் எங்க விலகிறது கடவுள் மனிதனாக காட்சி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி என்று சொல்லி வாழ்த்துவனே ஆயினால சத்ருத் திபாதா ஏஷ் தர்மனா இந்த இடத்துல சைத்தன்யம் அர்த்தம் வாரு இடத்துக்கிட்ட இப்படி அர்த்தம் ஆறு இந்த இடத்துல தர்மசத்துக்கு என்னர்த்தம் சைத்தன்யம் ஏஷ் அப்படின்னா என்னர்த்தம் ஏதைத்தியம் ஏதைதம் தாதுஸ்வாவன் தாதுஸ்வாவம் ஏஷ வஸ்துஸ்வாவத அஜஹப்னாத்திரு எல்லாம் அவருடைய நீங்க சம்ஸ்கிருதத்தை மாத்திரம் வச்சு இந்த காரிக்கைக்கு எல்லாம் சொல்றது கடினத்திலையும் கடினம் அருள் நான் சொல்லிட்டேன் நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத பதங்கள் நமக்கு தெரிஞ்ச பதத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு அர்த்தம் தெரியும் அந்த பத கிராமர் பாயிண்ட் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது ஆகையினால இது இது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரியர் அப்படி வந்து ஒரு ரிஷி வாக்கியம் அவர் கவுடபாதாச்சாரியருடைய வாக்கியத்தில் எந்த விதமான இதையும் பண்றதில்லை அவங்க காலத்தில் லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படி நம்ம காலத்தில் எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு சரியா தெரியாது இன்னும் என்னெல்லாம் ஆப்போறதோ தெரியாது ரொம்ப ஷார்டட் மெத்தடெல்லாம் வந்துட்டு இருக்கு பேசுறதுல எழுதுறதுல எல்லாத்துலேயும் வந்து யா எஸ் அர்த்தம் தெரியும் இல்லையா யா அதனால எப்படி இல்லாம மாறிதா பிரகாசத்தை எப்பொழுதும் பிரகாசிக்கிறது அடுத்த ஸ்லோக அதாவது தாத்துவத்தாத்து சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் தாத்து ஏதாவது இந்த தாத்து லோகங்கள் அப்புறம் உடம்புல இருக்கிற சப்த தாத்து என்னம் வஸ்து சக்தி சர்வதா பிரகாசத்தை இத்தர்த்த இப்போ அடுத்த கேள்வி அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த காரிகைக்கு விளக்கம் தொடங்குகிறது இதுக்கு அடுத்த காரிகைக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரியரும் போட்டிருக்கார் இவ்வளவு தூரம் பெரியவங்கள்லாம் பொறுமையா காலங்காலமாக இந்த பெரிய உண்மையை எடுத்து விளக்கி சொல்லியும் ஏன் நிறைய பேருக்கு இதை கிரகிச்சிக்க முடியலை இந்த கேள்வி இருக்கே நமக்கே முடியலை இனி ஊர்ல சாதாரணமா இருக்கிற பாமர ஜனங்களால எப்படி முடியும் ஆக கஸ்மாத் லௌகிக்கை நிரஹ உச்சியமான பரமார்த்த தத்துவம் அப்படிங்கிற சிங்கராஜர் இப்படி பெரியவங்க எல்லாம் கருணையோட பலமுறை எடுத்து விளக்கி சொல்லியும் கூட ஏன் இந்த லௌகிக்கர்களால இதை கிரகிச்சுக்க முடியல அப்படி சொல்றார் இனி அடுத்ததுலயும் இதெல்லாம் வரப்போகிறது இது வந்து ஒரு அழகான வாக்கியம் இருக்குது தைத்திரியோபுருஷத்து ஓங்கார மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கு பிரம்மண கோஷோ சி மேதயா பிஹிதா ரொம்ப அழகான மந்திரம் அந்த மந்திரம் என்ன சொல்கிறது நிறைய ஓங்காரத்தை தலைவனாக்கி அந்த ஓங்காரத்தையே பிரார்த்தனை ஓங்காரம் வேற பிரம்மன் வேற இல்லை ஓங்காரம் பிரம்மத்தை குறிக்கிற ஒரு அற்புதமான பதம் அந்த பதத்தினுடைய அடிப்படையில் அவர் அந்த ஓங்காரத்தை விளக்கி சொல்லி அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபத்தை எடுத்துச் சொல்லி அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் என் பேச்செல்லாம் வந்து கடுமையில்லாமல் இனிமையாக இருக்கணும் காதில் நல்ல விஷயங்களை நிறைய நான் கேட்கணும் அப்புறம் வந்து அடுத்தது என்னென்ன நல்ல விஷயத்தை கேட்டதை நான் மறக்காம இருக்கணும் ஏன்னா நமக்கு நல்ல விஷயத்தை அப்பப்ப கேஷுவலா கேட்டுட்டு விட்டுடுவோம் திருவள்ளுவர் அழகா சொன்னார் என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் செல்வத்தொள் செல்வம் செவி செல்வம் இப்படி காதால கேட்டதை மறந்துடக்கூடாது அது மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப படிச்சத படிச்சுட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது காலம்புற இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு மத்தியானத்துக்கு மேல வேல்யூ கிடையாது மாலை முரசுக்கு தான் அடுத்தது வேல்யூ மாலை முரசு வரும் வரையில் மாலை முரசோ மாலை மலரோ என்னெல்லாம இருக்க அந்த பத்திரிகை வர வரைக்கும் காலம்பர பத்திரிகைக்கு மதிப்பு அப்புறம் இந்த மாலை பத்திரிகைக்கு மதிப்பு எப்போ அடுத்த நாள் காலம்பர பத்திரிகை வரைக்கும் மதிப்பு அது கூட இல்ல டிவியில அப்பப்ப நியூஸ் வந்து இருக்கு கடைசி செய்தி அப்ப கடைசி செய்தி வர்ற வரைக்கும் அந்த முதல் செய்தி இருக்கு அப்டேட்டட் அப்படின்னு போட்டிருப்பான் இத்தனை மணிக்கு பண்ணியிருக்கேன் இந்தியன் ஸ்டாண்டர்டு டைம் எல்லாம் போட்டு நமக்கு ஒரே ஆசை இதெல்லாம் தெரிஞ்சு ஓயாம இந்த நிலையில்லாத பல விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு வாழ்க்கை முழுக்க நிலையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிட்டு வாங்க நிலையானது எது நிலையில்லாதது எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு நிலையில்லாததையே மாற்றி மாற்றி தெரிஞ்சுட்டு அதனால் உபநிஷத்து பிரார்த்தனை பண்ணுறது நான் கேட்டதெல்லாம் மறக்கக்கூடாது கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனையே இருக்கு ஸ்ருத்தம்மே கோபாய நான் கேட்ட நல்ல விஷயங்களெல்லாம் காப்பாற்று பிரம்மண ஆணிஸ்தஹா ரொம்ப நல்ல நல்ல பதங்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் இருக்குது அப்ப எதுக்கு இந்த கான்டெக்ட்லயும் நமக்கு வந்து நினைச்சுருவோம் அதான் படிச்சாச்சு கார்கி தானே நான் பார்த்துட்டேன் உண்டக்கோபனிஷத்து அது என்னைக்கோ படிச்சாச்சு கட்டோபனிஷத்துல சாஸ்திரத்தில் ஒரு விதி என்ன தெரியுமா தினமும் படிக்கணும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க ஓதாமல்னா வெறுமனை சாண்டிங் இல்லை உணரவும் வேண்டும் ஓத வேண்டும் உணர வேண்டும் தானும் அடங்க வேண்டும் பிறகு பிறர்க்கு உரைக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிறர்க்கு உரைத்தாவது தான் அடங்க வேண்டும் ஏ சொல்லக்கூடாதா என்ன அப்படியாவது தேவைப்படும் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல்லை திருவள்ளுவர் முட்டாள பெரிய முட்டாரு அகில உலக மகா முட்டாள் யாரப்பா அப்படின்னா என்னன்னா நல்லா திருக்குறளை மனபாடம் பண்ணிட்டான் திருக்குறளுக்கு நல்ல அர்த்தம் தெரியும் எல்லாத்துக்கும் எந்தெந்த குரலுக்கு எப்படி பொருள் சொல்லணும்னு தெரியும் பொருள் என்ன என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் அதையும் படிச்சுட்டான் நல்ல மற்றவங்களுக்கு மணிக்கணக்கா நல்ல எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி புரிய வைக்கிற சக்தியும் இருக்கு கடைபிடிக்க மாட்டார் அப்படின்னா இவன் தான் அகில மகா முட்டாள் நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்லிட்டு எல்லா மனப்பாடம் தெரியும் மந்திரமெல்லாம் அத்தனையும் பிங்கர் டிப்ஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மீனிங்கும் நல்லா தெரியும் எத்தனை கமெண்ட்ரி இருக்கு எப்படின்னா எங்கெங்க யார் என்ன கமெண்ட்ரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியும் நல்லா புரிய வைக்கவும் தெரியும் ஆனா அவருக்குன்னு வரும்போது என்ன பண்ணுவார்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் ஆனா அன்னைக்கு காலம்பறை தன்னை தான் காக்கின் சினம் காக்க என்ன குரலுக்கு விளக்கம் அருணினார் மாலையில பார்த்தீங்கன்னா நரசிம்மன் எல்லாம் இருபத்தஞ்சு நரசிம்மனும் இவரும் ஒண்ணு தான் அப்படி இப்ப சரி வரும் எதுக்கு சொல்றேன் இந்த தௌடபாதாச்சாரியார் ரொம்ப கருமையோட நம்மள்கிட்ட பேசுற என்னன்னா இந்த ஞானத்தை வந்து ஏன் நிறைய பேரால கிரகிச்சிக்கவே முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றார் அதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி எல்லாம் சொல்றார் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் கீதையில் சொல்ற அர்ஜுனன் கேள்வி கேட்கறான் இல்லையா எல்லாம் தெரியறது சுவாமி எதுவும் தெரியாமையா இருக்கு நமக்கெல்லாம் அப்படி மோசமாக மூளை இல்லை நமக்கு என்ன தெரியாமையா இருக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது அதுல தான் கேள்வி கேட்கறான் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து இந்த பாதி நீ சொல்றதெல்லாம் நல்லாவே புரியுது ஒன்னும் புரியாம ஒன்னும் இல்லை ஆனா நீ சொன்னதெல்லாம் கேட்ட பிறகும் இந்த ஆசையும் கோபமும் போவே மாட்டேங்கிறது ஏன் கிருஷ்ணா அப்படிங்களா நம்ம பாஷையிட சொல்லுவோம் மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் தெரியாம தப்பு விட பண்ணுது குழந்தைகள்லாம் ஏதோ தெரியாமல் அறியாமையினால இன்னொரு குழந்தை அடிக்கிறது பேசுறது திட்டுறது எதா பண்ணிடணும் ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்துதானே பண்ணுறது நம்ம அறிவோடு இருந்தால் குழந்தைகளும் பண்ணாது ஆனால் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும் அது ஆகையினாலும் அது இப்படி இருக்கேன் நம்ம வருத்தப்பட்டா விதப்பட என்ன சொர போட்டா சுர முளைக்கும் என்னவோ சொல்லுவாங்க வர போட்டால் விர முளைக்கும் சொர போட்டா சுரமுளைக்கும் என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க அது மாதிரி நீ என்ன கற்றுக் கொடுத்துருக்கியோ அதுதானே இப்போ வரப்போறது வரும் அது இந்த சின்னா என்ன ஆகும் அது அந்தந்த கலர் ஆகும் என்ன பண்றது ஆனா இதனுடைய ஒரிஜினல் கலர் என்ன நம்ம போட்டு எல்லா துணியோட ஒரிஜினல் கலர் வெள்ள தான் ஆனா அந்த கலரை எதையா ஒரு சாயத்தில் போட்டு போட்டு முக்கிற மாதிரி நீங்க வந்து ஆசிரமத்தில் வந்து முக்கினீங்கன்னா மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம மனசு உண்மையிலே வெள்ளு அர்த்தம் நம்ம மனசு உண்மையுண காரியம் தானே அது வெள்ளதான் போட்டு உக்கரகமோ பழகறத பொறுத்து இருக்கு நிலத்தின் இயல்பாகும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து இனம்ங்கிறது எப்படின்னா எப்படி இந்த தண்ணி ஓடுறது தண்ணீர் போகும்போது அந்தந்த பூமிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டேஸ்ட் அந்தந்த ஸ்மெல் அது எடுத்துக்கும் எப்படின்னு கேட்டா அங்க எமோ சார்ந்த கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனா நீ சொல்றது உண்மைதான் நமக்கு இருக்கிற இந்த காமக்ரோதம் ரொம்ப பலமானது தான் இது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்க மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் ஆசை அதாவது அறியாமை ஆசைக்கு காரணமான அறியாமை இதெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம அறியாமை அறிவை மூடியிருக்கிறது சில பேருக்கு கொஞ்சம் ஊதினா நெருப்பு மாதிரி கொஞ்சம் புகையை கொஞ்சம் ஊதினா விசிறினா என்ன ஆகும் அந்த இதெல்லாம் போய் எறிய ஆரம்பிச்சிருக்கோம் சில பேருக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் ரப் பண்ணணும் துடைக்கணும் தொடக்கணும் சில பேருக்கு ஒன்றும் பண்ண முடியாது நாம் பொறுமையாக இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னா அது எப்படி கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற போது நீங்கள் நினைச்சா உடனே வந்தால் செத்து போயிடுவது ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற மாதிரி நம்மளும் இந்த அந்த ஆசா பாசங்கள் போகிற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை நமக்கு இல்லை இன்னொருத்தருக்கா சொல்ல சில கான்டக்ட்ஸை பொறுத்து இருக்கு நீங்கள் இடத்த மாற்றி அர்த்தம் பண்ணிடக்கூடாது ஜாக்கிரதையாக புரிஞ்சுருக்கோம் ஓஹோ அப்போ நம்மளும் பொறுமையாக இருக்கும்போது என்னைக்கு போறதோ போட்டுன்னு விட்டுறக்கூடாது நம்ம இன்னைக்கே அதை போக்குறதுக்கு எல்லாம் முயற்சி எடுக்கணும் இன்னொருத்தர் விஷயத்துல நாம் அதை பார்க்கற போது நம்ம பொறுமையா இருந்து பழகிக்கணும் அப்புறம் நமக்கும் கூட சொல்லலாம் தப்பு இல்லை நம்ம முயற்சியை பண்ணிண்டே இருக்கணும் இப்போ வந்து இந்த பிரெக்னன் பிரெக்னன்சியாக இருக்கிற விமனுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது எப்படி அந்த குழந்தைய பெற்றுக்கொள்ளணும் அந்த குழந்தை அப்படி சிருஷ்டின்னே ஒரு அமைப்பே வந்துருக்கு எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் அதை ரொம்ப அழகாக வேலை பண்ணுறாங்க அந்த புறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கணும்னு அந்த தாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த தாய்க்கு நல்ல சிந்தனைகள் எல்லாம் கொடுத்து நல்ல என்விரோன்மெண்ட் நல்ல அட்மாஸ்பியர்லாம் கொடுத்து இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வேர்ல்டுடாக டெவலப் ஆகிட்டு வருது சிருஷ்டின்னு பேர் அப்ப சொல்றா அப்படி நம்ம பொறுமையா அந்த குழந்தைக்கு இது பண்றோமோ அங்க திருஷ்டாந்தத்தை ஜாக்கிரதையா ஆசை மூடி அவ்வளவு பெருசா மூடி அதுக்கு கிருஷ்ண சொல்றாரு எங்க உற்பத்தி தெரிஞ்சா அங்கேயே அடிச்சுள்ளான்னு இப்போ எதிரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியணுமே முதல்ல ஒசாமா பின்னா எங்க இருக்கானே தெரியலையே தெரிஞ்சிட்டுனா பரவாயில்லையே தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சுன்னு தெரியாம இருக்கா என்னன்னு தெரியல அமெரிக்காவுக்கு வயத்தில் நெருப்பை கட்டினு உட்கார் எப்ப பார்த்தால் அவன் இன்னொன்னு சொல்லியிருக்கான் மெல்பர்ன் அடிக்க போறேன் இருக்கான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பயப்படாய் இங்க வந்து சுவாமியே இதெல்லாம் சொல்றீங்க நான் மெல்பர் வேலை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு அதை பார்த்து பொறாம போவோம் அுதமான ஊர் இந்த மல்போன் திருவண்ணாமலைக்கு வரணும் திருவண்ணாமலை இல்ல வேதாந்தம் பாரத நாட்டினுடைய தெய்வீகம் அங்க கிடையாது அது அந்த ஊருக்கு தகுந்த அந்த ஊர்லேயே ஒருத்தர் சொன்னார் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த ஊர்லேயே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சுவாமி நாங்கள்லாம் அந்த அந்த நாட்டுக்கார் சொல்கிற ஏ நாங்கள்லாம் உங்கள் உங்களோட உங்களுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம் பார்க்குறோம் நாங்கள்லாம் வந்து எங்கள் ஊரெலாம் இரநூறு முந்நூறு வருஷம் கூட இல்லை டெவலப் ஆனது உங்களதெல்லாம் கல்ச்சரை பார்த்தா எத்தனையும் ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் வருஷங்களாக இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப அமைப்பு கட்டமைப்பு இதெல்லாம் உங்கள் உங்கள் சமுதாயத்தில் இருக்குது எங்கள் நாட்டில் அப்படி கிடையாது எங்கள் அம்மா வந்து இதோ ஏழாவதோ எட்டாவதோ கல்யாணம் பண்ணியாச்சு எங்க அப்பா ஒரு பத்தா பத்தாவது கல்யாணம் பண்ணிருப்ப அதனால எங்க அம்மா அப்பாவை வந்து நாங்கள் அப்பப்ப எப்போ வருஷத்துக்கு ஒருத்தர் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு முடிஞ்சா போய் பார்ப்போம் இல்லாட்டி ஒரு இது அனுப்பிச்சிடுவோம் நாங்க எங்க பழக்க வழக்கங்களா அப்படின்னு உங்க வீட்டில எல்லாம் பார்த்தா அம்மா பையனுக்கா பேரனுக்கா உருகிறா பேரம் பாட்டிங்கிறான் தாத்தாங்கிறான் அந்த காலத்து பேர் அதனால அப்படிலாம் உருதுறா இதா இருக்கு எங்க ஊரில் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லையே அப்படி சொல்லி அவர் சொல்லி நாங்கள் நினைச்சோம் ஆனா ஒன்னு புரியுது உங்க பண்பாடு கலாச்சாரம் எங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷம் ஆகும் ஆனா எங்களுக்கு வருத்தம் என்னன்னா நீங்க உங்க ஆளுங்கெல்லாம் எங்க ஊருக்கு வந்து எங்களை மாதிரியே இருக்காங்க அப்படி வருத்தப்பட்டு சொன்ன நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்ட் பண்ணி சொன்னார் அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர் போய் மல்பனுக்கு போய் மல்பன் பத்தி சொல்லி இந்த கதைக்கு வந்திருக்கேன் நான் நான் கவனமா தான் இருக்கேன் அப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சாத்தான் வந்து அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஆசைகள் ஆசையும் கோபமும் எங்கே குடிகொள்ளுகிறது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்ற இது முதல்ல இடம் பிடிக்கிற இடம் என்ன சென்சார்கள் இந்திரியங்கள்ல தான் முதல்ல இது வந்து உட்கார் முதல்ல நியூஸ் கிடைக்கிறது என்ன ஒரு நியூஸ் கிடைக்கிற நான் தானே சொல்றேன் வந்து அருமையான ஊர் மெல்பர்ன் ஆக்லாண்டுங்கிறேன் இந்தியாவை தவிர எல்லா ஊரையும் சொல்றேன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் அற்புதமான இடங்கள் நமக்கு தெரியல இந்தியாவை இந்தியாவை நீங்க ஒழுங்கா பார்த்தாலே ஆயிடுவீங்க நதிகளும் காசி முதல் ராமேஸ்வரம் வரை கடக் பயந்தம் இந்த தெற்கு என்ன மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு இந்த தேசம் முழுவதும் பார்த்தா அத்தனை மகிமை இருக்கு தெரியாது அது காது வழியாக உங்கள் உள்ளே போயிடுத்து உள்ளே போன உடனே என்னென்ன அந்த ஊரை ஒரு பார்க்கணும் சாமியார் இவ்வளோ தூரம் சொல்கிறாரே நமக்கு கவுடபாத காரியம் புரிஞ்சால் என்ன புரியாட்டிய ஒரு தரம் பார்த்துடணும் கௌடபாத ஒரே மிச்சியா மிச்சியாக சொல்கிறது அதனால் எல்லாம் ஒரு தரம் பார்த்து விடணும் தோணும் அப்படி தான் ஆசை உள்ளே போகிறது அப்புறம் மனசு அதே நினைக்கும் நினைக்க நினைக்க புத்தி ஏதாவது வழியை தேடும் எப்படிடா அது அச்சீவ் பண்ணுறதுன்னு கடைசியில் என்னென்ன அதை அடைஞ்சிடுவோம் அடைஞ்ச பிறகு அதை விடாமல் இருக்கணுமே காப்பாற்றணும் அப்புறம் என்ன அதை காப்பாற்றுறதுக்கு இன்னும் என்ன வழின்னா அதுக்கு இன்னொன்று காசைப்படணும் அப்புறம் அதையும் சேர்த்துக்கணும் இப்படியே சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் வட்டம் போட்டு ஒன்றும் போக விடாமல் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் அது இந்த பட்டுப்பூச்சி என்னாகும்னா தனக்கு தானே வலைய பின்னி பின்னி பின்னி கடைசியில் தாம் வெளியில் வர முடியாம செத்துப்போம் தன் துபி கோஷக்ருத்வத்து அப்படின்னா சங்கராஜாரு விவேக சூடாம இந்த பட்டு பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்னா தங்கிட்டிருந்து நூலை உற்பத்தி பண்ணி அதை தானே சுத்திக்கின்றே இருக்கும் சுத்தி சுத்தி சுத்தி கடைசியில் என்ன ஆகும்னா அதுக்கு கதவு வைக்க தெரியாது அது பகவானுடைய சிருஷ்டி அப்படி இருக்குது ஆகையினால என்னென்னா அதுக்கு வெளியில் வர தெரியாது அந்த கூட்டுக்குள்ளேயே அது செத்துக்கொள் அது செத்து போன பிறகு அந்த நூலை எடுத்து பட்டு பண்ணுறதுன்னு ஒன்று இல்லாட்டி அது முதலேயே அதுக்கு அப்போவே நம்மளே மோட்சத்தை கொடுத்துடுறது அப்படி கொடுத்துட்டோமானா அப்போ நமக்கு அந்த நூல் கிடைக்கும் பட்டு புடவை கட்டிக்கலாம் பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிக்கலாம் போயிட்டு போட்டோம் அது மாதிரி நம்மளே என்ன பண்ணுறோம்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பொருளை சேர்த்து ஆழ சேர்த்து அதை சேர்த்து இதை சேர்த்து கட்டுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் சுவாமிஜி இந்த கௌடபாத காரியத்தை கேட்குற பாக்கியம் இந்த ஜென்மாவிலேயே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கடைசியில் வேதாந்தமாவது இதாகுது எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியில் அதுலேயே சுற்றி கடைசியில் என்னாச்சுன்னா என்ன எடுத்துன்னு போனான்னா அலெக்சாண்டர் தி கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்கிறாங்க பாரு அலெக்சாண்டர் என்ன பண்ணாங்க கடைசியில் எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் கான்கர் பண்ணான் நாட்டெல்லாம் பிடிச்சான் கேள்விப்படுறோம் பிடிச்சானா பிடிச்சாரா என்ன சொல்வது அது ஒருத்தரும் சொல்கிறது இந்த மாதத்து அவர் வந்து பிடிச்சிட்டு கடைசியில் போகிறத அவர் சொன்னார் கேள்விப்பட்டிருக்கோம் என்னுடைய சவ பெட்டிக்கு வெளியில் என் கையை இப்படி போட்டு அலெக்சாண்டர் இந்த உலகத்திலிருந்து ஒன்னுத்தையுமே கொண்டு போகலை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கும்படி பண்ணுங்கன்ட்டு போயிட்டான் சொல்றேன்னா இப்படி ஆதிசங்கரர் அந்த தைத்ரோபுரிஷத் மந்திரத்துக்கு சொல்ல வந்தேன் பிரம்மண கோசோசி மேதையா இறைவா நீ பரம்பொரு ஓங்காரமே நீ பரம்பொருளை அறிந்து கொள்ளும் சாதனமாக இருக்கிறார் உலகியல் அறிவால் உன்னை நாங்கள் அறியாதபடி நீ மூடப்பட்டு இருக்கிறார் சங்கரா மேதையா பிஹிதா மேதையா பிகிதாங்கிற வார்த்தைக்கு ஆதிசங்கர் ரொம்ப அழகான பொருள் சொல்றார் சாதாரண மேதான் என்ன அர்த்தம் நல்ல ட்ரமண்டஸ் மெம்மரி பவர் மேதாசக்தி நல்லா ஒருத்தர் சொன்னார் அப்சர்வ் பண்றது திரகிக்கிற சக்தி கிரிச்சத நல்ல ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இதுக்கு பேர் தான் மேதா சக்தி என்ன சொல்றது அப்சர்வ் பண்றது அப்புறம் கிரகிக்கிறது கிரகண சக்தி தாரணா சக்தி ஆனாச்சாரியாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாரு இருக்கு மேதாசக்தி எந்த விஷயத்துல இருக்கணுமோ அதுல இல்லையே நமக்கு என்ன மேதா சக்தி இருக்கு ஒரு பிசினஸ் லௌகிக்க விவகாரம் பண்ற போது அந்த வரவு செலவு ரூபா விஷயங்கள்ல நமக்கு மேதா சக்தி இருக்கு ஒருத்தர் சொல்றதெல்லாம் கவனிச்சுக்கிறோம் நல்லா அப்படியே ஞாபகம் இது மகா கம்ப்யூட்டர் மஸ்தகம் எல்லாம் இதுக்கு நம்ம கொடுக்கற ட்ரைனிங் பொறுத்து இது இதுக்கு இந்த உலக விஷயத்துல நம்ம எதையாவது இப்ப விவசாயத்தை பத்தின மேதாசக்தி பசுமாட்டை பராமரிக்கிற விஷயத்துல மேதா சக்தி கட்டடம் கட்டுற விஷயத்துல மேதா சக்தி பணத்தை சம்பாதிக்கிறதும் இன்வெஸ்ட் பண்றதும் அதுல மேதா சக்தி எங்கெங்க என்னென்ன பொருள் கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிற விஷயத்துல மேதா சக்தி இந்த மேதா சக்தி எல்லாம் நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னு அவரு கேட்கிற ஆதி இந்த மேதாசக்தி என்ன பண்றதுன்னு இந்த மேதாசக்தி அந்த உண்மையை தெரிஞ்சுக்க விடாம மறைக்கணும் அதனால இதுதான் ஜாக குழந்தையிலிருந்தே ஜாகிரதையா இருக்கணும் சொல்றதுக்கு காரணம் நிறைய பேர் என்ன இட போறதுன்னு சொல்றாங்க நம்ம மனசை கேரே பண்றது நம்முடைய மனதை நாம் மதிப்பதில்லை நம்முடைய மனதை நாம் மதிக்காததினால்தான் நாம் நம்மாலேயே மிதிக்கப்படுகிறோம் என்ன நம்ம உடம்ப சரியா மதிக்கிறோமா எல்லாத்தையும் உள்ள போட்டு இருக்க ஊர்காய உடம்ப நம்ம மதிக்கிறது உடம்ப மதிச்சா நம்ம உடம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ன மதிச்சா ரெஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான் இங்கிலீஷ் உடம்ப நம்ம மதிச்சோமான உடம்ப நல்லா காப்பாத்தும் அறிவை நல்லா மதிக்க மதிச்சோமான நாம அறிவை காப்பாத்தோம் நம்ம வாழ்க்கையே நாம மதிக்கிறது நம்ம வாழ்க்கையை நாம பிறருடைய வாழ்க்கையை நாம மதிப்போம் இல்லையா இதுக்கெல்லாம் ஒன்று ஸ்பெஷல் புத்தி வேணுமா என்ன ஆனால் இதுக்கே புண்ணியம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மதிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையை மதிக்க தெரியாத நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாமே மதிக்கவில்லை என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்க போகிறோம் நம்மளை மாதிரியே மதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கற்றுக் நம்ம நினைச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையை நாம் மதிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நாம் பார்த்ததில்லை இந்த சாஸ்திரப்படி திருக்குறள் படி பார்த்தா வாழ்க்கையை மதிக்கத் தெரிகின்ற மனிதன் அபூர்வமாக காணப்படுகிறான் வாழ்க்கையை மதிக்கத் தெரிகின்ற மனிதன் அபூர்வமாகத்தான் இருக்கிறான் மதிக்கின்ற மனிதனும் அந்த மதிப்பின் பயனை பெறுவதற்கு காலமாகிறது காலம் நிறைய நேரம் எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும் எல்லாருக்கும் சொல்லியா இட் வில் சொல்றோம் இல்லையா அதுக்கு நேரம் எடுக்கும் காலம் எடுக்கும் நம்ம எப்பவாவது திரும்பிக பிரஜாங்கிறார் ஷங்கராச்சாரியர் அங்க பிரம்மண கோசோ சி மேதா பிஹிதா லௌகிக்க பிரஜையா பிஹிதா ஆட்சாதிதா ரொம்ப அழகான வியாக்கியானம் ஆதி எழுத முடியுமா ஒருத்தன் ஒரு ஜென்மாவில பண்ண முடியல படிச்சு அதை இது பண்ணி எழுத போக பண்ணவே முடியல ஹோல் லைஃப் டைட்டே கொடுத்தா ட்வெண்ட்டி ஃபோர் கொடுத்தா கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஏதோ சாப்பிட குளிக்கிறதுக்கு செலவ் பண்ணிட்டு மற்ற நேரம் ஸ்பெண்ட் பண்ணினா கூட ஒருத்தர் ஹோல் லைஃப்ல ஆதிசங்கரனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியவே முடியும் அவ்வளவு பிரபாவம் சந்திராயத்தே பாஸ்கராகிறார் சுரேஸ்வராஜர் கதிர்மதியம் போல் முகத்தான ஆண்டாள் சொல்ற மாதிரி இந்த குருநாதர் இருக்காரே சுரேஸ்வராச்சாரியர் சங்கராச்சாரியர் ஸ்தோத்திரம் பண்றவன் சந்திராயத்தே பாஸ்கரா இந்த பாஸ்கரன் சந்திரனாகரான் குளிர்ச்சியா இருக்காராம் இந்த ஞான சூரியன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அது பெரிய டாபிக் அப்போ இங்கே இங்கே கவுடபாத கார்களை பார்ப்போம் நம்ம இன்னும் தொடங்கவே இல்லை எண்பத்தி ரெண்டாவது காரிகள் படிக்கணும் இப்போ என்ன சொல்கிறார் ஏன் மக்களுக்கு இதை இதில் இருக்க முடியல சில பேருக்கு என்னென்னா ரொம்ப கேஷுவாலிட்டி நான் எல்லாம் படித்தாச்சு எனக்கு ஒன்றும் இங்கேயுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் நாங்களே பார்க்குறோம் எங்கள் அனுபவத்திலே பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேதாந்தம் படிக்கணும்னு முதல்ல ஒரு ஒரு இமோஷனலாக இருக்கும் ஒரு இமோஷன் இருக்கும் அகம் பிரம்மாஸ்தி அவ்வளவு தானே என்ன எப்ப இதை புரிஞ்சாச்சோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல இருந்துக்கலாம் ஒன்னும் ஞானம் இருக்கே உள்ள அது என்ன பண்ண போறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி வருது அப்படி ஒரு ச அப்படி ஒரு சங்கம் வந்துடுச்சு அப்படி ஒரு குரூப் என்ன பண்ணுறதுன்னா ஞானம் பாட்டுறதுக்கு நான் ஒன்றும் சுகத்துக்கு அடிமை இல்லை ஆனால் சுகத்தை விட வேண்டிய அவசியம் அப்படி சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன கொஞ்ச நாள் கழித்து ஸ்டக் ஆகிடுவாங்க படித்ததுக்கும் என்னது படித்தது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் பழமொழியே இருக்கேன் எல்லாம் நேருக்கு மாறாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாது என்னைக்காக ஒன்றா விட்டு பார்த்தா தெரியும் விடவே விடாமலேயே சொல்லிடுவாங்க அது வந்து டீச்சரும் சரியா இருக்கணும் ஸ்டூடெண்ட்டும் சரியாக இருக்கணும் எல்லாம் அமீனுமே ஆச்சாரிய பிரத்தியம் சாஸ்திர பிரத்தயம் சிஷ்ய பிரத்தயம் எல்லாம் சரியா இருக்கணுங்கிற அது ஆதிசனத்தில் இது மூணும் சரியாக இருந்தால் ஞானம் சரியாக வேலை செய்யுங்கிற இல்லாட்டி எங்கேயா ஒரு இடத்துல தகராருந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த இதுக்கு எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுக்கணும் ஒயர் இருக்கணும் அங்க முதல்ல அந்த என்ன எதிர்க்கோ அந்த எக்யூப்மெண்ட் இருக்கு ஒயர் இருக்கு கரண்ட் இருக்கு அப்ப எலக்ட்ரிசிட்டி ஒயர் பல்பு இத்தனையும் ஒழுங்கா இருந்தா தானே எரியும் எரியாது நல்லா இருக்கு ஒயர் நல்லா இருக்கு அதே மாதிரி சொல்ல புத்தூணும் பிரயோஜன ஏற்பட எலக்ட்ரிசிட்டி ஒயர் லைட் பல்ப் இந்த மூணுல ஏதாவது ஒன்னு பிரச்சனையா இருந்தா வெளிச்சம் வருமா வராது அதே மாதிரி எல்லாம் சரியா இருக்கணும்பா அதனால நீ வந்து ரொம்ப கேர்ஷுவலா இருந்துடாத அதனாலதான் கட்டோபரிஷத்தில் யமதர்ம ராஜா ரொம்ப அழகா சொன்னார் யோகோஹி பிரபவாப்பய் அப்பிரமத்தி நல்ல மந்திரம் மிஷ் இன்னொரு ஜா யார் அதுல இன்னொரு வாக்கியம் இருக்கு உரன் நிபோத க்ஷுரஸ் தாரா நிஷிதவந்த அதனால என்னன்னா எல்லாம் சௌரியமா போச்சு எடுத்து ஜாகிரதையா இருங்க கவுடபாதாச்சாரியார் அப்படி தான் நீ வந்து இந்த ஞானத்தை தக்க வச்சுக்க முடியும் காப்பாத்த வேண்டாமா பெற்ற செல்வத்தை காப்பாத்தி அபிவிருத்தி பண்ணி தானம் பண்ண பெற்ற செல்வத்தை காப்பாத்திக்கோ அந்த செல்வத்தை காப்பாத்திக்கிறதுக்கே தானம் பண்ணணும் அப்புறம் அந்த செல்வத்தை அபிவிருத்தி பண்ணணும் அபிவிருத்தி பண்ணி என்ன பண்ணணும் நல்ல காரியம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்கள் வேளாண்மை செய்தற் பொருட்டு அதே மாதிரி இங்கே இல்லை அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் சம்பாதிச்சு அந்த ஞானத்தை எல்லாருக்கும் வழங்கி அதன் மூலம் அபிவிருத்தி பண்ணி இன்னும் வழங்கலாம் போற இடமெல்லாம் என்ன சித்வான் சுவாமி அப்ப என்ன சன்னியாசி வேதாந்தம் படிச்ச சன்னியாசி வேதாந்தம் படிக்காத சன்னியாசிய சொல்லல் எவ்வரி சன்னியாசி மொபைல் மூவிவர் ஜெகத்தீரே பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது இந்த ஆனந்தத்தை வழங்க வழங்க குறையுமா என்ன அள்ள அள்ள குறையாத பேரானந்தம் பேரின்பம் இப்ப படிப்போம் இன்னும் இந்த காரிகே வரல நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு படிப்போம் காரணம் சொல்றாரு பர்வம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறார் படிக்கலாம் சதா எஸ் கசர்மே பகவான் அச विव्रियते सदा, विव्रियते सदा धर्मस्य, ग्रहेन भगवानसौ। சதா கமேண முதல்ல ரெண்டாவது லைனாக எடுத்துக்கணும் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கணும் செகண்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்குன்னா அசௌ பகவான் அசௌ பகவான் பாருங்க திடீர்னு பகவான்னு ஒரு வேர்டு வருது இது வரைக்கும் எங்கேயுமே வரல அசௌ பகவான் பகவான்னா சைதன்யம்னு அர்த்தம் ஆத்மான்னு அர்த்தம் பகத்தை உடையவன்லாம் போடாது இங்க நிர்குண சைத்தன்யம்னு அர்த்தம் நிர்குணைத்தியம் பகவான் குணத்தை உடையவன் அர்த்தம் இந்த மீனிங் கிடையாது நிர்குண காரண காரிய விலட்சணம் விஸ்வன் சகுணமா நிர்குணமா மறந்துடக்கூடாது விஸ்வன் சகுணம் கைதன் மகா சகுணந்தான் அப்புறம் பிராக்யன் எப்படிப்பட்டதுன்னா சகுன லீனா சகுண லீனா சகுணமெல்லாம் ஒடுங்கி இருக்கு தற்காலிகமா ஒடுங்கி தூங்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் எழுந்த அப்படியே வரப்போறது இவர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு படுத்தாரோ நாளைக்கு புதுசாவா வரப்போறது நம்ம இன்னைக்கு தமிழ் படிச்சுட்டு படுத்துக்கிறோம் நாளைக்கு எழுந்த சமஸ்கிருதமா பேச போறோம் தமிழ் படிச்சுட்டு படுத்தா தமிழ்தான் வரும் தமிழே படிக்கிறது இல்லை படிக்கிறோமோ அதை சம்பாதிச்சோமோ சம்பாதிச்சோமோ அதுதான் நாளைக்கு வரப்போது இப்படியே காலங்காலமா பகவான் என்ன பண்றாருன்னா அத்தனையும் மனசுக்குள்ள ஒடுக்கி கொஞ்ச நேரம் மனமே மகனே உறங்கு நாளைக்கு திரும்ப அடிக்கடிக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பகவான் தினமும் நம்மளை தூங்க வச்சு கொஞ்சம் கருணை காட்டி மறுபடிய எழுப்பி மறுபடியும் ஓங்கி ஓங்கி அடிக்கிற அப்படி அடி வலிக்கிறதே கஷ்டமா இருக்க சரி கொஞ்சம் தீபாவளி இதுதான் நடந்து இல்லையா உலகத்துலதான் நடந்து அசௌ பகவான் விஸ்வஹா சகுணசகா சகுண अपने प्रज न निर्गुणः निर्गुण स गुण लीन आनाइंद सर्वासुवस्था निर्गुणचत अष्ठान वर्त बाल्या्रदिषु तथा सर्वासुवस्थास्वी व्यावृत्ता स्वनुवर्तम अहमती सदा अंतस्फुनम எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் கார்கே எல்லாம் இப்பதான் விஷயம் என்னத்தை பண்ணுவீங்க தர்மசியம் எதையாவது அதையாவது இதையாவது எதையாவது பிடிச்சுக்கிறான் தர்மசிய கிரகேண ஜகத் விஷய கிரகேண இந்த இருமையான வாழ்க்கையில ஏதாவது உன்னை பிடிச்சுக்கிறான் மனம் வந்து எதை பற்றி கொள்ளுகிறது மனம் வந்து எதை பற்றிக் ஒன்னு உடம்பை பற்றி கொள்ளுகிறது வீட்டை பற்றி கொள்ளுகிறது பணத்தை பற்றி கொள்ளுகிறது பதவியை பற்றி கொள்ளுகிறது புகழை பற்றி கொள்ளுகிறது எதையாவது ஒண்ணு கோலி குண்டை பிடிச்சுக்கிறது இல்லாத்தையும் பம்பரத்தை பிடிச்சுக்கிறது பட்டத்தை பிடிச்சுக்கிறது பட்டாச பிடிச்சுக்கிறது அப்புறம் வந்து ஆண் பெண்ண பிடிச்சுக்கிறது ஆண் மனம் பெண் பணத்தை பெண் பிடிச்சுக்கிறது பெண்மணம் ஆணை பிடிச்சுக்கிறது அதுக்கப்புறம் என்னன்னா அப்புறம் எங்கேயோ தப்பி தவறி யாரோ சொன்னாங்க அது ஒண்ணுமே தெரியல புளியோதர்தான் கிடைக்கிறது புளியோதரை சக்கர பொங்கல் பயிர் சாதம் தான் கிடைக்கிறது கடவுளே ஆனந்தம்னு தெரியறதா என் இதயத்தே ஊறுகின்ற தித்திக்கும் ஆனந்த தேனே உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்துங்கிறது சக்கர பொங்கலா இல்லையே இப்ப எஸ்ய கசிய தர்மச கிரகேண எதையாவது பிடிச்சுக்கிறது மனசு எதையோ பிடிச்சுக்கொண்டே இருக்கு ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே உழன்று கொண்டே இருக்கிறது இந்த மனம் அது ஒரு இடத்துல இருந்தா இருக்க மாட்டேங்கிறது அதனாலதான் பெரியவங்க வந்து மனசை பார்த்து திட்டாங்க ஏ மனமே குரங்கு மனமே பேய் மனமே பிசாச்சு மனமே ஊத மனமே குதிரையை மாதிரி அலையிற மனமே உருப்படியா மனித மனமே சொல்றமா ஓ மனித மனமே அப்படின்னு சொல்றது இல்லை இந்த மனித மனம் வந்து குரங்கு மாதிரி அலையிறது பேய் மாதிரி அலையறது பிசாச்சு மாதிரி அலையிறது நான் எல்லாம் ரொம்ப சொல்லலை இருக்கிற மிருகத்தை எல்லாம் பார்த்தோம் நீங்களே போட்டு மனசு என்ன பண்றது எதையாவது பிடிச்சிருக்கு கௌடபாத கார்கேவா பிடிச்சுக்கிறது எப்படா விடலான்னு உட்கார்ந்துருக்கு அப்பா இன்னும் மூணு நாள் தான் இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு அப்பா அப்புறம் மோற்றால என்ன எதையாவது பற்றி கொண்டிருக்கிறதுனால என்ன சுகம் நித்தியம் சுகம் ஆவ்ரியது நித்தியம் இந்த இடத்துல சைதன்யம் நித்யம் டு யம் பகவான் இஸ்வல் டுஸ்வல் டு சைதன்யம் பேரின்பே மயமான இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த சைதன்யம் பரமானந்தான் இந்த உலக ஆசைகள் இருக்கு பாருங்க அனாயாசமா அந்த சுகத்தை மூடி அது பேரு கிரியாவிசேஷனம் அது வந்து சுகத்தை மூடுகிறது சொல்லப்படாதீங்க பேரின்பம் மறைக்கப்படுகிறது ஏன்னா சிற்றின்ப நாட்டத்தால் அப்படின்னு பேரின்பம் சுலபமாக எளிமையாக அனாயாசமாக மறைச்சு அனாயாசமாக மறைச்சுடுறது அது மாத்திரம் இல்லை ஒன்னு பரவாயில்லை போட்ட நான் வந்து தூய்மையானவன் நிர்புணமானவன் ஆனந்த ஸ்வரூபமானவன் நான் என்ன பண்ணிவிட்டேன் என்னை அறியாமல் என்னது உண்மையை அறியாமல் நான் பெரிய பணக்காரன் அறியாமல் என்ன நான் வந்து ஏழேன்னு நினைச்சு ஒன்னு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் என்ன தரித்ரனா நினைச்சு அங்கிருந்து பிச்சை எடுத்து வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து உள்ள வச்சிருந்துட்டேன் பொட்டலம் பொட்டலமா டப்பா டப்பாவா போட்டு போட்டு வச்சிருந்துட்டேன் அப்படி பண்றதுனால என்ன ஆகுறதான் சுகம் ஆப்ரியத்த அப்புறம் அது மாத்திரம் அதிகமாக இருக்க யார பார்த்து பகவான் சொல்ற பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் பகவான் ரமண மகரிஷி பகவான் அரவிந்தர் அப்படி சொல்லல பகவான் நீதான் இந்த பகவான் பகவான் நம்ம வழக்கமா பகவான் அர்த்தத்தை எடுத்துக்கூடாது நீதாம் பகவான் எந்த பகவான நீ தேடறையோ அந்த பகவான் நீதாம் பா பகவான் அசௌ பகவான் அயம் ஆத்மா எந்த உபரிஷத்து மாண்டூக்கிய உபரிஷன் இரண்டாவது மந்த் அயம் ஆத்மா அசோ பகவான் சுகம் நித்தியம் சுகம் ஆவரியத்தை சுலபமா கவர் பண்ணிடுறது அப்புறம் என்னது அத நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் நீ சும்மா ஒண்ணும் இல்லை ஒரே நாள்ல முடியாதுங்கிற சங்கராச்சாரியர் துக்கஞ்ச விப்ரிய பிரகட்டீக்கிரியத்தே பரமார்த்தர்லபத்துவ கஷ்டப்படணும் விடாம காரிக்கையை படிச்சு பொறுமையாக காலம்பற கிளாஸ் அட்டன் பண்ணி மத்தியான கிளாஸ் அட்டன் பண்ணி பூஜைக்கெல்லாம் ஒழுங்காக போய் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி சாப்பாட்டை கம்மியா சாப்பிட்டு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஓவர் காரமாக கிச்சன்ல அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு போயிட்டு நீங்களா இல்லை அதை நான் பார்த்துக்க எனக்கு தெரிய மாட்டேங்கிற சில நியூஸ் எல்லாம் வர மாட்டேங்குது நான் ஒற்றர்கள் வைக்கணும் இல்லை என்ன பண்றது பரமார்த்த துர்லபத் மகா காரம் சில பேர்ல சில சுவாமிகளே இவங்க இங்க சாட கூடாதுங்கிறாங்க அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு பார்த்துக்கோ ஆகா துர்லபத்வா துக்கம் என்ன அர்த்தம் அத நீக்கிறதுக்குியா கஷ்டப்பட்டுதான் நீ இதும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அயோத்தியா இஷ்யூ என்னைக்கா சரியா போறத என்ன இனி வேற மதுரா வேற உட்கார்ந்துருக்கு அயோத்தியா மதுரா அப்புறம் என்னது இன்னும் ஏதோ ஒரு ஊர் இருக்கு காசி காசி நீங்க பார்த்தா தெரியும் அப்படியே கட்டிருப்பான் அப்புறம் நம்ம ஊர்ல அதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நமக்குதான் தெரியும் இல்லையா குண்டு நிறைய வெடிச்சா உங்களுக்கு பெரிய வரவாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் நல்ல குண்டு எல்லாம் பெருசு பெருசா வெடிச்சுட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து கேரளாவில் பெரிய வரவேற்பு எல்லாம் பண்ணுவாங்க மரியாதையெல்லாம் பண்ணி உங்களை ராஜோபச்சாரமாக கூட்டிட்டு போய் உங்களை பெரிய பங்களாவில் வச்சு பூஜையே பண்ணுவாங்க இனிமேல் அதுதான் நடக்கு போது உங்களுக்கு தெரியாது எல்லாம் தெரியாது நல்லது அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியணுமோ யோசிக்காங்க கவுடபாதை காரிய பாருங்க அதனால அப்போ எதுக்கு சொல்றேன் இந்த அயோத்தியா மதுரா காசி இந்த மாதிரி எல்லாமே சால்வ் ஆகுமா எதுக்கு சொல்றேன் கிரியேட் பண்றது சுலபம் கிரியேட் பண்ணியாச்சுன்னா சொல்யூஷன் முல்லை பெரியார் என்னைக்கே சரியாயிடுமா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் காவேரி விஷயம் சரியாகுமா ஒரு நாள் நடக்க என்னைக்கு நடக்கும் இது ஒரு அழகான ஒரு கருத்து சொல்றேன் இது வந்து இது நம்ம ஏன்னா நம்ம நாட்டோட சேர்ந்து வாழ்வோம் நம்ம நாட்டை விட்டு நம்ம உடம்ப விட்டு தனியா வாழ்றோமா இல்ல இந்த உடம்பு நாட்டோட தானே சேர்ந்துருக்கு அப்ப நாட்டை பத்தி சிந்திக்கிறோம் அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் போன போற போது எல்லாருக்கும் சிஸ்டம் வந்தது இல்லையா அப்ப அவ பிரிட்டிஷ்கார இருக்கிறவரை என்ன சொன்னார்னா படிச்சவனுக்கு தான் ஓட்டு பணம் இருக்கிறவனுக்கு தான் ஓட்டுலாம் வச்சிருக்க அப்புறம் வந்து டெமோக்கிரசி வரன்னு சொல்லி நேருஜி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனுக்கும் ஓட்டுரிமை உண்டு யாரா இருந்தாலும் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுற அதிகாரம் இருக்குன்னு சொன்னார் யாரு நேரு சொன்னாங்க அப்போ ஒரு பெரியவர் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த கருத்து அது எல்லாம் ஞாபகம் அவர் சொன்னார் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் டெமோக்ரஸியில எல்லாருக்கும் ஓட்டுரிமை வேணும் வருஷத்துக்குள்ளரம் ரொம்ப கீழே போகும் ரொம்ப தீர்க்கர்சனமா சொன்னார் அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கு ஒரு அறுபது வருஷம் ஆகும் அதுக்கெல்லாம் நாம தயாராக இருந்தா இத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொன்னார் அப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதிய கற்பனை இல்ல இன்ட்ரடியூஸ் ஆனா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள சொசை கண்டிப்பா இயர்ஸ் கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரும் அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி அதை பார்க்கறதுக்கு அறுபது வருஷம் ஆகும் சொன்னவர் யாரு தெரியுமா அல்லாடி கிருஷ்ணசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது இந்த விஷயம் தெரியும் எனக்கு தெரியாது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சொல்றார் நீ உலகத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆனையான அனாயாசமாக அந்த உண்மை சத்தியம் மூடிடும் ஆனால் பொய்யை நீக்கிறதுக்கு நீ படுற பாடு இருக்கு ரொம்ப கஷ்டப்படணும் பொய்யை நீக்குவது கடினம் மெய்யை மறைப்பது எழுது மெய்யை மறைப்பது எழுது பொய்யை நீக்குவது கடினம் இது யோசிச்சு பாருங்க மெய்யை மறைப்பது சுலபம் பொய்யை நீக்குவது கடினம் அப்படின்னு நான் சொல்லலை கௌடபாதாச்சாரியன் சொல்ற ஆகவே இது என்னன்னா இந்த இந்த கார்கையிலிருந்து என்ன தெரியறதுன்னா இதனால தான் நம்ம எதையாவது பிடிச்சிக்கிறது தான் ப்ராப்ளம்ங்கிற அபூத அபினிவேஷகாக தான் இப்படி லாங்குவேஜை மாற்றி சொல்லியிருக்க அடுத்த வகுப்புல விளக்கத்தை பார்க்கலாம் மத்தியானம் மூன்றரை மணிக்கு அடுத்த வகுப்பு ஒன்பதரை மணிக்கு சுவாமிஜியினுடைய பிரம்ம வித்யானந்திர படிக்கலாம் ஹரி ஓகிரதாதிமுக்தம் ஜாகிரதா அதிமயம் தசா ஓங்காரை கசசம் வேன்னியம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத் தேயதாமூர்த்தே நம அயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறுங்காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வாமிக்கீ ஜன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சதாமீ கங்கா மாதா கீ कावेरी माता की स्वरभी सरस्वती माता की सनातन धर्म की हरिओं